மகாபாரதத்தில் தர்மத்தை தர்மபுத்திரே விளக்குவதை ஓரோரு கேள்வி பதிலாக பார்த்துக் கொண்டு வருகிறோம் நம்முடைய ரிஷிகள் அனைவரும் உபனிஷத்துகளிலேயும் இத்திஹாச புராணங்களிலேயும் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை ஒழுக்கத்தை நன்கு எடுத்து உரைக்கிறார்கள் எப்போதுமே உலகில் இரண்டு கருத்துக்கள் நிலவுகின்றன ஒன்று அடக்கத்தோடு வாழ வேண்டும் மற்றொன்று அடக்கம் தேவையில்லை இந்த ரெண்டு கருத்துக்களுக்கும் நிறைய போட்டி எப்போதும் நிலவிக்கொண்டே இருக்கும் ஏதற்கு சட்ட திட்டங்கள் ஏன் அதற்குட்பட்டு நாம் வாழ வேண்டும் நம்மளாம் இண்டிபெண்ட் அதனால இருக்கிறவா நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் எந்த கட்டுப்பாடுகளோ சமுதாய கோட்பாடுகளோ மத கோட்பாடுகளோ கூடாது அப்படின்னு சொல்லுபவர்களும் உண்டு மற்றொரு வழியில் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒழுக்கம்தான் என்று சொல்லுபவர்களும் உண்டு பண்டைய காலத்திலிருந்து வடமொழி வல்லுநர்களோ அல்லது தென்மொழியான தமிழ் மொழி வல்லுநர்களோ அனைவர்களும் ஏற்றுக்கொண்டது ஓர் கருத்தைத்தான் அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கத்தோட தான் இருக்க வேண்டும் ஆனா அந்த ஒழுக்கம் டெபனிஷனே காலப்போக்கில் மாறிக்கொண்டே போகும் இப்ப ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எது ஒழுக்கம் சொல்லப்பட்டதோ அது இன்னைக்கு ஒழுக்கம் ஏற்றுக்காமலே போயிடலாம் இன்னைக்கு எது ஒழுக்கம் அதை இன்னும் ஆயிரம் வருஷம் கழித்து இதுவே ஒழுக்கம் கிடையாது என்று சொல்லப்பட்டு போகலாம் கண்டிப்பா ஒரு ஆபிஸ் போறோம் அந்த இடத்திலயோ அல்லது ஸ்போர்ட்ஸ் போறோம் அந்த இடத்திலயோ எக்ஸசைஸ் பண்றதுக்கு போறோம் அந்த இடத்திலயோ ஒரு பொது இடத்துக்கு போறோம் அந்த இடத்துலயோ அங்க எல்லா இடத்திலேயும் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும் சட்டங்கள் போடப்பட்டுள்ளன அரசாங்கம் போடுகிறது சமுதாயத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் இப்படி பலவும் உள்ளன இதுக்கெல்லாம் ஒத்துணுதா இருக்கும் ஆனா எந்த இடத்துல சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொள்ள என்றால் சாஸ்திரங்கள் எதை சொல்றதோ சட்ட அது வேண்டாம் மற்றபடிக்கு இன்னைக்கு சயின்ஸ்லயோ அல்லது வாழ்க்கையிலயோ அல்லது அரசாங்கத்திலையோ இதில்ல என்ன சட்ட திட்டங்கள் போடப்பட்டிருக்கோ அதை கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுகிறோம் எதற்கு வேதம் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒழுக்கத்தை போய் இப்ப நாம ஒழுக்கம் வைத்துக் கொள்ளலாமா என்று நாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனா அவ்வளவு சுலபத்தில் அது மாறிடப்போவதும் கிடையாது மாறவும் கூடாது ஏன் கூடாதெனில் ரிஷிகள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் இன்றைய காலத்தை மட்டும் பார்த்து பேசுபவர்கள் அல்லர்கள் எதை பேசினார்களோ அதை தாங்களே கடைபிடித்தவர்கள் வெறும் சட்டம் மட்டும் இயற்றியவர்கள் கிடையாது மேலும் ரிஷிகள் தாங்களாக இயற்றியவர்கள் அல்ல பகவானே கீதை முதலான நூல்களில் எதை சட்டங்களாக கூறுகிறானோ அதைத்தான் செய்திருக்கிறார்கள் இது காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய தர்மம் இன்னைக்கி இருந்து நாளைக்கு காணாமல் போகும் தர்மங்கள் அல்ல ஒருத்தருக்கு பிடிச்சு இன்னொருத்தருக்கு அனைவருக்கும் பொதுவான தர்மம் பொதுவான தர்மம் ஒழுக்கத்தோட தான் வாழனும் அடக்கம் தேவை எல்லா இடத்துக்கும் அடக்கமே இல்லாம இருந்திடக்கூடாது கண்டபடிக்கு நாம் வாழ்வது கூடாது மனிதர்களுக்கும் மாக்களுக்கும் வேறுபாடு வேண்டும் மக்கள் மக்களாக இருக்க வேண்டும் மாக்கள் மாக்களாக இருக்க வேண்டும் எல்லாத்திலயுமே கட்டுப்பாடுதான் பேசறதே கட்டுப்பாடு வேண்டாமா நினைக்கிறதே கட்டுப்பாடு வேண்டாமா ஆடையில கட்டுப்பாடு வேண்டாம பார்வையில கட்டுப்பாடு வேண்டாமா வேணும் வேண்டாமே எதற்கு இதெல்லாம் இப்போ எப்படி பிடிக்கிறதோ வாழ்ந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பேச தொடங்கினால் அது ஒரு சிலருடைய தங்களுடைய தங்கள் விருப்பத்துக்கு வேணா நல்லதா இருக்கலாமே தவிர மக்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு நாளும் அது பயன்படாது இப்ப யார் சொல்றத நாம கேட்போம் இன்னைக்கு நாளைக்கு எதுன்னு தெரியாதவர்கள் சொல்றதுயா அல்லது முக்காலம் உணர்ந்த ரிஷிகள் ஆயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து தாங்களே தவிர்க்க இயற்றி தங்களுக்கு இருக்கிற அதீத தபசாலே பலவிதமான சக்திகளை பெற்று அந்த சக்தியையும் தங்களுக்கு என்ன பயன்படுத்தாமல் நாட்டு மக்களுக்கு என்ன பயன்படுத்திருக்காள் வசிஷ்டாச்சாரியர் எங்கானோட வாழ்க்கைக்கு பயன்படுத்தி இருக்காரா சுகபோகத்துல வாழ்ந்தாரா பணத்தில் இருந்தாரா ஏதுமில்லை விஸ்வாமித்திரர் எவ்வளவு பிரயத்தனப்பட்டார் வாமதேவர் எத்தனை சிறந்தவர் இதோ வேதவியாசர் எவ்வளவு நன்மை புரிந்திருக்கார் இவாளுக்கெல்லாம் இருந்த சக்திக்கு தாங்க எவ்வளவோ ஓஹோன்னு இருந்துட்டு போலாமொல்லியோ இருக்கவே இல்லையே நாம நன்னா இருக்கணும்னு தானே பார்த்தார்கள் அப்ப அவர்கள் சொல்லுகிற தர்மத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அதுதான் காலம் கடந்து நிற்கும் அவர்கள் தான் என் நான் எதை பின்பற்று வைக்கோ எனக்கு ஒரு கஷ்டம் வச்சுக்கோ போய் அபிப்பிராயம் கேட்டேன் என் நன்மையில ஆசை இருக்கிறவாளு கேட்டேன் வாழாமல் பிறர்க்குன்னு வாழறவாழ கேட்டேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவாளை கேட்டேன் நல்லவாழ கேட்டேன் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லையா அதே போலத்தான் வியாசர கேட்கறோம் வால்மி கேக்கிறோம் பரத்வாஜர் கேட்கிறோம்னா தாங்களே சக்தி மிருந்தவர்கள் அதிகமான ஞானம் உடையவர்கள் அதோடல்ல நம் நன்மையிலே ஆசை இருக்கக்கூடியவர்கள் தாங்களும் சவத்தின் வலிமை பெற்றவர்கள் அவர்கள் என்ன எழுதி வச்சிருக்காள்னா ஒழுக்கம் வேணும் அடக்கம் வேணும் கண்டபடிக்கு வாழ்ந்து விடுவது கூடாது இது அவர்கள் எழுதியிருக்கிறது இப்ப நாம பார்க்க போற கேள்வி சரியா அதே கேள்விதான் அதற்கே பதில் தான் தர்மபுத்திரன் சொல்றார் எண்பத்தி நாலாவது கேள்வி கோதம்தி தனன் எதை அடக்குதல் சிறந்த அடக்குதலாக கொண்டாடப்படுகிறது தமம் அடக்குதல் எதை அடக்க வேண்டும் எதை அடக்கினால் மிகச் சிறந்தவன் அதே பதில் ஏற்கனவே இந்த பதில வேற உருவத்தில் பார்த்திருக்கோம் இப்ப வேற மாதிரி சொல்றார் மனசோ தமனம் தமஹ மனத்தை அடக்குதலே அடக்குதல் நாம சொல்லுவோம் கோபத்தை அடக்க முடியல ஆத்திரமா வருது ஆனால அதை அடக்கிறதுக்கே முடியல அடிக்கணும் போல் இருக்கு அடக்கிறதுக்கே முடியல சட்டுன்னு ஒருத்தன் கோவம் வந்துடுவோம் யாரான சின்னவாளா இருந்தா அடிக்கிறதுக்கு போடுவோம் ஆனா அதே நம்மளோட பலசாலிகளா இருந்தா கோவம் வந்ததுக்கு அடி போமாட்டோம் அப்பவும் உள்ளூர் நமக்கு உத்தி இருக்குன்னு வச்சிருந்தோம் உள்ளுக்குள்ள சொல்லுண்டே இருக்கு அங்க அடிக்கு போனேன் நீதான் அடிபட்டுன்னு வரணும் அப்ப மட்டும் கோபம் ஜாக்கிரத்தையாத்தான் வருது ஆனா கோவம் வந்த உடனே யார் நம்ம கிட்ட அடி பட்டுப்பாளோ யார் நம்ம சொன்னது வாங்கிப்பாளோ யார் திரும்ப சண்டை போட மாட்டாளோ அவள்கிட்ட மட்டும் கோபத்தை காட்டிடுவோம் அது நியாயமானதே அல்லதான் காப்பான் எந்த இடத்துல செல்லுபடி ஆகுமோ அங்க கோபட ஆகாதோ தைரியம் இருந்தா அங்க பட்டு பார்க்க வேண்டும் அவரவர் வீட்டில் மனைவி எதிர்த்து கத்த மாட்டாளோ இல்லையோ கத்துறது குழந்தை எதிர்த்து கத்த மாட்டானோ இல்லையோ அவனை உயருது அது கூடாது யார் நம்மளை எதிர்த்து நன்னா சண்டை போடுவாளோ தைரியம் இருந்தா அங்கு போய் சண்டையிட வேண்டும் அப்ப கோபம் அடக்கவே முடியாதுன்னு சொல்றோம் போனா பொறுத்து அடக்க வேண்டியவைகளுக்குள் மிகச்சிறந்த அடக்கம் எது எதை அடக்கினால் இவன் அடக்கியவன் ஊரார் கொண்டாடுவார்கள் பதில் தெரிவிக்கிறார் மனசகம் அடக்குதலே அடக்குதல் மற்ற ஏதை அடக்கினாலும் மனதடங்காமல் போகும் மனதடங்கிவிட்டால் மற்றவற்றை அதுவே அடக்குவதற்கு காரணமாகிறது மனதென்பது மிக முக்கியமான ஒரு கருதி நினைப்பதற்காக சங்கல்பம் எடுத்துக் கொள்வதற்காக உறுதி கொள்வதற்காக மனத்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம் மனம் கொண்டுதான் நினைக்க முடியும் மனிதனுக்கு இருக்கிற பெரிய சொத்தை மனசுதான் அதை வச்சு எப்போது நினைக்கலாம் அழைச்சி பாருங்கிறோம் கண்ணுக்கு ஜியாதி வரலாம் ஷார்ட் சைட் லாங் சைட் கேட்ராக் ஜாக்கோமா எதுவானா இருக்கலாம் அதற்குரிய வைத்தியம் பண்ணிடுறோம் காது கேட்காம போலாம் கேரிங் ஐடி வச்சுருவோம் மூக்குல சில சமயம் சரியா பல பேர் உணர்ச்சி தெரியாது என்னென்ன மனம் தெரியும் ஆனா இன்னும் மனம் தெரியாத போயிடும் அது ரொம்ப ரிப்பேர் பண்ண முடியாது போனா பொறுத்து தெரிஞ்சதுனாலே ஒண்ணு ஆக போறது இல்லையா சுவை சில சுவைதான் தெரியும் அப்படியே தெரியலாட்டாலும் நல்லதா போச்சு பாதி சாப்பாட்ட தகுதி உடம்பு பிழைக்கும் அதையும் அப்ப ஒன்னொன்னுக்கு ரிப்பேர் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணும் இத போல மனசும் ஒரு கருவிதானே எப்படி கண்ணால் பார்க்கிறோமோ காதால் கேட்கிறோமோ கையால் கேடுகிறோமோ மனத்தால் நினைக்கிறோம் மனத்தால் சங்கல்பம் பண்ணுகிறோம் மனத்தால் உறுதி கொள்ளுகிறோம் வாஸ்தவம் அப்ப அந்த மனச ரிப்பேர் ஆகுமா சுவாமி அந்த மனச ரிப்பேர் ஆகாம சரியா வச்சுக்கணும் அதை விட மனசு தரிகட்டு போக பார்க்கும் அது தரிகட்டு போகாமல் அடக்கி கொண்டு வர வேண்டும் அதக்கம் மனவடக்கம் சொல்றார்கள் மனத்தை அடக்கிறதுக்கு என்ன வழி ரொம்ப அழகான வழி மனத்தால் தவம் புரிய வேண்டும் கண்ணன் கீதையில் பதினேழாவது அத்தியாயத்தில் சொல்றார் உடம்பால தவம் புரியணும் கைகள் கால்களாலே தவம் புரிய வேண்டும் இதெல்லாம் சாரீரமான தபசு உடம்பால் செய்யக்கூடிய தவம் அப்புறம் வாக்கால் தவம் புரிய வேண்டும் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் எவ்வளவு ஜாகிரதையா பேசணும் என்ன மாதிரி சொற்களை உபயோகப்படுத்தக்கூடாது என்ன மாதிரி சொற்களை உபயோகப்படுத்தலாம் இதெல்லாம் நம்முடைய பேச்சால் செய்யப்படும் தவம் அப்ப உடலால் செய்யப்படும் தவம் பேச்சால் செய்யப்படும் தவம் அப்புறம் கண்ணன் சொல்றார் மனத்தால் பண்ற தப்பம் இருக்கு அர்ஜுனா மனத்தால கூட தவம் புரிய வேண்டும் அர்ஜுன் கேட்டார் மனத்தால் கவசா எப்படி காட்டுக்கு போகணுமா உட்கார்ந்து வியப்பு கண்ணன் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார் மனப்பிரசாத சௌமியம் மௌனம் ஆத்ம விநிக்ரஹா பாவ சம்சுத்தி இத்தேதத்து தபா மானசம் இதெல்லாம் தபஸ் மானசத்தபசு சொல்லப்படுகிறது மனப்பிரசாத மனம் தெளிந்திருத்தல் சௌமியத்தம் மனதால் நல்லதையே நினைத்தல் மனப்பிரசாத சௌமியம் இரண்டு அடுத்தது மௌனம் மனத்தாலே வாக்கை நியமித்தல் ஆத்ம விநிகிரக ஆத்ம விஷயத்தை தவிர்த்த ஈடுபடாமல் மனத்தை தவிர்த்தல் இது ஒன்னொன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் தினப்படி நம்ம கடைபிடிக்கலாம் மனப்பிரசாத மனம் தெளிஞ்சி இருக்கணும் மனசுல அழுக்காப்பப்ப வந்து மூடி நோடு மனசு தெளிஞ்சிருக்கிறது கணத்துல ரொம்ப அழுக்கா போச்சுன்னா நெல்லிக்கட்டையை போட்டாலோ படிக்காரம் போட்டாலோ அது தெளிஞ்சு போய்டும் அதே போல மனசுல அழுக்கு அவா வெகுளி அழுக்காரு இந்த மூணுதான் மனதுக்கு உண்டான அழுக்கு அவா கண்ட விஷயத்தில் ஆசை வைக்கிற மொழியும் அதான் அவா வெகுளி கோப்படுகிறோம் அது ஒரு பெரிய அழுக்கு அழுக்காறு இன்னொருத்தரை பத்தி குப்சன் நினைத்தல் புறம் கூறுதல் தவறானவற்றிலேயே நினைத்தல் இதெல்லாம் அழுக்காறுகள் அழுக்காரை களைந்து அவாவை களைந்து வெகுடிங்கிற கோபத்தை கலந்தால் மனப்பிரசாத மனசு அப்பதான் கெழுவா இருக்கும் சாந்தமா இருக்கும் பல யோகிகளை பார்க்கிறோம் சுகருடைய முகத்தை பார்க்கிறோம் வேதவியாசர் முகத்தை பார்க்கிறோம் இவ்வளவு தெழுவார் காரணம் மனசு தெளிஞ்சிருக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மகாஜானிகளை பார்க்கறக்கு ரொம்ப தேஜசோட இருக்காங்க என்ன ஒளி பார்த்தாலே கை கூப்பிடும் போயிட்டு போறது நாம் அப்படியே எல்லாத்தையும் திருப்தி விடவும் முடிய போறது இல்லையே ஆனா நம் கடமையை ஆற்றி கொண்டு வேண்டும் நம்ம கடமையை பண்ணிவிட்டாலே பகவான் திருப்தி போட்டு அப்ப அவர் திருப்திப்படுறாமல் நடந்தா நம்ம மனசுக்கு தெளிவுவா இருக்கும் மனப்பிரகாதா சௌமியத்தம் மனத்தால் உலகத்தாருக்கு நன்மை நினைத்தல் மனசு அழகா இருக்கணும் தலைமை தோள்கள் இடுப்பு சிரித்து மனம் எப்படி அழகா எல்லாரும் நன்னா நினைச்சா மனசு அழகா நாம இப்ப உடனே ஒருவேளை செய்வோம் பேப்பர் பேனாவ எடுத்து நடுவோம் நம்முடைய மனத்தால் எப்போதாவது இப்ப எனக்கு வயசு நாற்பத்தி நீங்க கேட்டு வாழ் இருபத்தி எட்டா இருக்கலாம் 68 இருக்கலாம் இதுவனா இருக்க எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கமோ இதுவரை யாரையாவது மனசால் தவறாக நினைச்சிருக்கோமா ஒரு லிஸ்ட் போட்டு நுடுங்க போட்டு உடனே அதை ரப்பரை வச்சு அழிச்சுடுங்க சோப்பு போட்டு கழிவிடுங்கோ தண்ணீரை கொட்டி நன்னா கழிவுங்க நாம இனிமே அவரை பத்தி தப்பா நினைக்க போறது இல்லை உடனே சாமி போய் அவரோட உட்காந்து அவருக்கு பலகாரம் பணியாரம் பழம் வாங்கி கொடுத்து அவரை நாலு தரம் பிரதட்சி இதை நான் சொல்லவே வரல கடைசி பக்ஷம் அவரை பத்தி தப்பா நினைக்கிறத விட்டுடணும் யாரோ ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சுட்டு அவர் கெட்டு போடணும் நினைக்கிறோம் வேண்டாம் அதோட நிறுத்திடுவோம் அவரோட நமக்கு சம்பந்தமே வேண்டாம் இதுல தப்பே இல்லை ஏன்னா பகவான் என்ன சொல்றாரு நீ யாரோட சம்பந்தத்தை அரிசிக்கோ அறுத்துக்கொள் என்னோட சம்பந்தத்தை வைத்துக்கொள் கடைசி வரைக்கும் நிலைக்க போறது அதுதான் வேற யாரோட சம்பந்தத்த அறுத்தாலும் அது நிலைக்கு போறதில்ல அந்த சம்பந்தத்தால நமக்கு பிரயோஜனமும் கிடையாது ஆகையால் மனத்தில் யாரையும் வெறுக்காமல் இருத்தல் இது ரெண்டாவது முறை அடுத்து சொல்றார் மௌனம் மனத்தாலே நம்முடைய பேச்ச தடுத்து நிறுத்தணும் நம்ம பேச்சு நாத்து இருக்கேன் ரொம்ப பழகிய நான் மனப்பூர்வோ வாகுத்தரகான்னு சொல்லுவார்கள் மனம் நினைத்ததைத்தான் வாய் பேசும் வாயா பேசுறாது அப்போ கண்ணவெல்லாம் வாயால கட்டுக்கொடுவா சுவாமி மனத்துல நல்லவர் ஆனா வாயில கட்டுப்படுவார் எல்லா காரியமும் எல்லாருக்கும் உதவி பண்ணுவார் ஆனா என்னமோ தப்பா பேசி அவர் எடுத்து நிடுவார் இந்த கூற்று சரியானதல்ல கொஞ்சம் லாஜிக்கலா யோசித்தார் மனத்தில் நினைக்காததை வாயால் பேசவே முடியாது மனம் நினைத்தால் தான் வாய் பேசும் ஆனால் வாய் மட்டும் தெரியாம சுட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல மனம் வாயை கண்டிப்பாக கட்டுப்படுத்தலாம் அந்த சக்தி அதற்கு உண்டு அதைத்தான் மௌனம்னு சொல்றார் வாக்க மூடு பேசாத அப்படின்னு நம் மனசகத்தை நிரோதம் பண்ணும் மனசக்தை தடுக்க வேண்டும் இல்லையோ அதான் மௌனம் சொன்னார் ஆத்ம விநிகிரகா கண்ட கண்டத்தை மனசில போட்டுக்கவேடாது எதுதோ லோக விஷயங்கள் விஷயத்துக்கெல்லாம் அதை பத்தியே ஒரு மணி நேரம் லெக்சர் கொடுக்கிறோம் கார்கால கத்திரிக்காய் வாங்குறதுக்கு போயிருப்போம் அதை வாங்கிட்டு வந்துட்டோம் போன இடத்துல கொஞ்சம் கால் வகிச்சிருக்கலாம் இல்ல வாங்கின இடத்துல அரை கிலோ நன்னா இருந்திருக்கலாம் அரை கிலோ சுமாரா இருந்திருக்கலாம் வாங்கின இடத்துல பையோட கத்திரிக்காயை வச்சுட்டு மறந்து போய் கூட திரும்பி வந்திருக்கலாம் ஆனா அன்னைக்கு முழுக்க ஒரு பத்து பேருக்காவது பண்ணி கத்திரிக்கா வாங்க போன இடத்துல என்ன நடந்தது பதினஞ்சு நிமிஷம் பேசிருக்கோம் லாபமா போறதுக்கு லாபமா எனக்கு அறியா தண்டோரா வேற போட்டுக்கணுமா இத போல கண்ட விஷயத்தை பத்தி நினைக்காமல் இருந்தாலே ஆத்ம விநிகிரகா அடுத்து சொல்றார் பாவ சம்சு பாவசு ஆத்மாவை பத்தி நினைக்கணும் கண்ட விஷயத்தை பத்தி நினைக்க கூடாது ஆனா ஆத்ம விஷயத்தை பத்தி நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆத்மா மிகச் சிறந்தது ஒரு நிமிஷம் அதை பத்தி நினைக்கிறது இல்லை பரமாத்மா அதை சிறந்தவன் அதையும் நினைக்கிறதே இல்லை ஆனா கத்திரிக்காய் வேண்டி வந்தது வெண்டைக்கா வேண்டி வந்தது பஸ்ல ஏறினது கால் கடிக்கிறது கிழவிங்கிறது எல்லாரையும் கூட்டு கூட்டி சொல்லிகிட்டே இருக்கும் இது இல்லாம இருக்கிறது மனத்துக்கு நலம் அப்ப மனத்தை அடக்குவதிலே அடக்குவது மனத்தை அடக்குவதுன்னா என்ன மனது தெளிந்திருக்க வேண்டும் அனைவரும் நன்னார்க்கணும் நினைக்கணும் நம்முடைய பேச்சை மனது அடக்க வேண்டும் மற்ற இடத்தை பத்தி மனசு நினைக்க கூடாது ஆத்மாவை பத்தி நினைக்க வேணும் இப்படி இருந்தால் மனதடங்குகிறது இதுதான் மனத்தால் செய்யப்படும் யுசிஷ்டிர வேலை வாங்குவோம் என்று வேண்டிக் கொண்டு நிறுத்துகிறேன் நமஸ்காரம் இந்த யக்ஷபிரஷ்னம் ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி என்ற எ ம சேவ் செய்ய பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்